வணக்கம் ஆகஸ்ட் இருபது இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கதரவக்கோட்டை கற்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அணுசக்தி விநியோக நாடுகள் குளுவின் இருபத்தி எட்டாவது சந்திப்பு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு லாட்வியாவில் நடைபெற்றது இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் முதல் மத்திய உணவு இடைவேளைக்கு முன்பே சதத்தினை எட்டிய முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் ஷிகர் தபான் என்பவர் ஆவார் மூன்று அண்மையில் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் செய்திகளில் இடம்பெற்ற மேக்நாத் ஷன்போக் என்பவர் போர் விமானியாவார் நான்கு விண்வெளி சாதனை பெண்மணியான பெட்ரிக் வின்சென்ட் என்பவர் அமெரிக்கா நாட்டை சார்ந்தவர் ஐந்து இந்தியாவை சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் எபிக் என்னும் புதிய கோளினை கண்டுபிடித்துள்ளனர் இனி இன்றைய கேள்விகள் பிஜி சுபஸ்தியான் கல்யாண் யோஜனா என்னும் சுகாதார உறுதிப்பாட்டு திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது இரண்டு பெண்களுக்கான சூப்பர் லீக் கிரிக்கெட் போட்டியான கியான் சூப்பர் லீக் போட்டி எங்கு நடைபெற்றது மூன்று இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய தரவு மையம் எங்கு அமைய உள்ளது இந்தியாவில் உள்ள எந்த பல்கலைக்கழகம் தனது வளாகத்தில் யோகா கிராமத்தை அமைக்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி